அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்வில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்றும் அறிஞர் தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிரப் போகிறேன் தாமஸ் ஆல்வா எடிசனின் விஞ்ஞான சாதனைகளுக்காக அவரை கௌரவிக்க எண்ணினார் புகழ்பெற்ற கால் தயாரிப்பாளரான ஹென்றி போரிடம் அதற்காக ஆரம்ப காலத்தில் எடிசன் பயன்படுத்திய சோதனை சாலை மாதிரியை அப்படியே அச்சாக நினைவு சின்னம் போல் கட்டினார் எடிசனின் கருத்தை கேட்பதற்காக அவரை அங்கே அழைத்து சென்றார் ஹென்றி எப்படி இருக்கிறது எடிசன் என்று ஹென்றி கேட்க தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அப்படியே அசலாக இருக்கிறது என்றார் எடிசன் மீதி புள்ளி ஒரு சதவீதத்தில் என்ன ஆயிற்று என்று கேட்டார் இந்த இடத்தின் தரையெல்லாம் இவ்வளவு சுத்தமாக இருந்ததே இல்லை என்று நகைச்சுவையுடன் கூறினார் எடிசன் எடிசனின் கூறிய கண்ணோட்டத்தில் பாராட்டினார் ஹென்றி இது நடந்தது அக்டோபர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மின்சார விளக்கின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழாவன்று நன்றி